பொன்னிலும் வெள்ள வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஒரு மனு தேவ ஆனால் கத்தர் ஏன் நிறைக்கிறார் என்கிறதுக்கு பல காரணங்களை அங்க சொல்லி ஒரே ஆள் தான் அவனுக்கு கிடைத்த அனுபவங்கள் மேன்மையானது விலையேறப்பட்டது ஒரு சிலருக்கு அபிஷேகம் கிடைச்சது அவங்க அதை வச்சு யுத்தம் செஞ்சாங்க ஒரு சிலருக்கு அபிஷேகம் கிடைத்தது அவங்க அதை வச்சு பராக்கிரமம் செஞ்சாங்க ஒரு சிலருக்கு அபிஷேகம் கிடைத்தது அவங்க அதை வச்சு தரிசனங்கள் வெளிப்பாடு பார்த்தாங்க ஒரு சிலருக்கு அபிஷேகம் கிடைச்சது அதை வச்சு அவங்க ஊழியக்காரங்களாக ஆசாரியர்களாக மாறினார்கள் ஒரு சிலருக்கு அபிஷேகம் கிடைச்சது தெற்கு தரிசனம் சொன்னார்கள் ஒரு அபிஷேகம் கிடைத்தது சுவிசேஷம் சொன்னாங்க ஆனா இங்கே ஒரு மனுஷனுக்கு அபிஷேகம் கிடைச்சதுக்கு காரணத்தை ரொம்ப விளக்கமா தெளிவா ஆண்டவர் பேசுறாரு புதியற்பாட்டு அபிஷேகம் எதற்காகங்கிற ஒரு வெளிச்சம் நமக்கு இருக்கணும் ஏதோ அந்நிய பாச பேசுறதுக்கும் கொஞ்ச நேரம் ஒரு திருப்தி அடைகிறதுக்கும் இல்லாவிட்டால் கொஞ்ச நேரம் நம்முடைய உடலில் அசைக்கப்படுவதற்கும் ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கும் என்று மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இவைகளெல்லாம் ஒவ்வொரு பகுதிகள் ஆனால் இதுக்குள்ளே மறைந்திருக்கிற தேவனுடைய திட்டம் என்ன தேவனுடைய விருப்பம் என்ன தேவனுடைய மனது என்ன அதை நாம் விளங்கிக்கணும் நம்ம ஏதோ குடும்பம் நடத்துறோம் பிள்ளைகளை பார்க்கிறோம் வீட்டு விலைகளை பார்க்கிறோம் இல்லாவிட்ட ஊழியத்துக்கு வந்துட்டோம் ஏதோ ஒரு ஊழியம் செய்யறோம் நம்ம கொடுக்கப்பட்ட புக்கள் பிடிந்து செய்கிறோம் இதுதான் திட்டம் நினைச்சு எடுத்து விட கூடாது இந்த அபிஷேகத்தை கொண்டு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை கத்தர் தெளிவா சொல்றாரு அவனை நான் ஏன் பெயர் சொல்லி அழைச்சேன் அவனை ஏன் தேவான் நிரப்பினேன் அப்படிங்கிறதுக்கு ரீசன் தெளிவா இருக்கு ஒன்று வினோத வேலைகள் செய்வது வினோதமான இந்த விசுவாச வாழ்க்கைங்கிறது மற்ற வாழ்க்கையை விட மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையை விட உலக மனிதர்களுடைய விட இல்ல விட மற்ற சபை ஜனங்கள் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை விட ஒரு வினோதமானது அவங்களுக்கு இது வந்து வித்தியாசமா இருக்கு விகற்பமா இருக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை ஏன் இப்படித்தான் இருக்கணுமா இப்படித்தான் செய்யணுமா இப்படித்தான் பழகணுமா இப்படித்தான் சபைக்கு போகணுமா இப்படித்தானா இப்படித்தானான்னு ஒரு கேள்வி கேட்கிறான் பாருங்க இது ஒரு வினோதமானது அவங்களுக்கு இது புரியாது அதாவது பெந்த கோஸ்திரு கூடாது அவர்களுக்கு கூட என்றால் வினோதமான அடி வைக்கிற ஒரு வாழ்க்கை ஒன்பதுல பார்க்கலாம் வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் மூன்று உண்டு வினோத நடை உள்ளவைகள் நாலும் உண்டு வினோதமாய அடி வைத்து நடக்கிறவைகள் மூன்று உண்டு வினோத நடை உள்ளவைகள் நாலும் உண்டு அப்ப இதுல உலகத்துல கூட வினோதமா நடக்கிற ஒரு கூட்டம் நினைச்சுதே இருக்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டம் அதை அதை கண்டுபிடிக்க முடியாது வினோதமானது வித்தியாசமானது ஒன்று சிங்கம் மற்றொன்று போர்க்குதிரை மூணாவது வெள்ளாட்டுக்கடா அடுத்து ராஜா எதிர்க்க கூடாத ராஜா இவங்கெல்லாம் வித்தியாசமானவர்கள் வினோதமானவர் அப்ப நமக்கு வினோதம் இந்த விசுவாச வாழ்க்கை மற்றவங்களுக்கு புரியாது இந்த தெய்வீக சுகம் மற்றவனுக்கு புரியாது அதற்கு அவர் வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தாயும் வயிற்றில் அன்னவர்களாய் பிறந்தவர்களும் உண்டு மனுஷர்களால் அன்னர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு பரலோக ராஜ்யத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ள தன்மை இதுலேயுக்கு கத்திர ஒரு கருவு கொடுத்திருந்தார் அபிஷேகத்தினுடைய தன்மை என்னன்னா வினோதமாய் நடப்பது அதாவது வித்தியாசமாய் மற்றவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் இப்படி இருக்க முடியுமா இப்படி வாழ முடியுமா இப்படி முடியுமா முடியுமான் முடியும் விசுவாசிக்கிறவனுக்கே எல்லாம் கூடும் ஒன்று ரெண்டாவது அவன் பாத்ரூம் கட்டுறதுக்கும் அவன் பெட்ரூம் கட்டுறதுக்கும் செஞ்சதல்ல என்ன வேலை இதெல்லாம் யாருடைய வேலை கத்தருடைய வேலை அபிஷேகத்தினுடைய நோக்கம் ஒன்று வினோதமான ஒரு செயல் விசுவாச வாழ்க்கை வினோதமான ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்வது ரெண்டாவது கத்தருடைய காரியங்கள் எவ்வளவோ செஞ்சிருப்பீங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுடைய குடும்ப காரியங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் ஃபியூச்சருக்கு நல்லது கெட்டது வீடு வேலை வண்டி என்னெல்லாமோ நீங்க பண்ணிருப்பீங்க ஆனா அபிஷேகம் கத்தர் கொடுக்கறது வந்து வேலைக்காக நமக்குள்ளே அபிஷேகம் கொடுக்கப்பட்டது நீங்கள் நீங்கள் உங்களுடைய நீங்கள் எல்லாருமே கரையத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் அப்படின்னு தெளிவா இருக்கு அதனால நம்முடைய அபிஷேகம் வந்து அபிஷேகம் பெற்றவன் கத்தனுடைய வேலையை செய்யணும் தெய்வத்துக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும் இன்னைக்கு நம்ம கத்திற்காக என்ன செஞ்சிருப்போம் கணக்கு போட்டு பார்த்தா செஞ்சதும் சாப்பாடு உனக்காக கத்தருக்காக போய் ஒரு முழங்கால் போட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆத்துமாக்களுக்காக சபைக்காக ஊழியர்களுக்காக ஜெபிச்சீங்கன்னா அது யாருக்காக செஞ்சது அது தெய்வத்துக்காக செஞ்சு அபிஷேகத்தினுடைய நோக்கமே கத்தருக்காக நீ எதையாவது செய்யணும் வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் இது ஆண்டருடைய வேலை நெகைமையாட்ட போய் ஒருத்தன் தடுக்கிறான் நீ அங்கவா இங்கவா அதை செய்ய செய்ய சொல்றான் நெகைமையா சொல்றான் வர்றதுனால கத்தோடைய வேலை என்ன செஞ்சிடும் மெனக்கிட்டு போயிடும் நான் வரமாட்டேன் அவன் சொல்றான் வருகிறதுனால் அது மினக்கிட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன் என்ன வேலை செய்யற என்ன வேலை பெரிய பெரிய வேலை அது தேவனுடைய வேலை அதை நான் வந்து செய்யாம இருக்க கூடாது அவ்வளவு ஒன்று இரண்டாவது கத்தருடைய வேலையை செய்ய கத்தருடைய வேலையை நம்ம எவ்வளவு செய்யறோம் மூணாவது கத்தரவனுக்கு வரம் கொடுத்தார் அபிஷேகம் மட்டும் கொடுக்கல அபிஷேகத்தோடு என்ன கொடுத்தாரு வரம் கொடுத்தார் நமக்கு கொடுத்திருக்காரா யாத்திராமம் முப்பத்தி முப்பத்தி நாலு அவன் இருதயத்திலும் தான் போதிக்கும் போதிக்கும் வரத்தை கொடுத்தார்னு முப்பத்தி ஒராம் முப்பதாம் வசனத்திலிருந்து நம்ம பார்த்தா அது இதே தான் இதே சப்ஜெக்ட் திருப்பி எழுதி இருக்கு இப்ப வரம் கொடுத்தாருன்னு இருக்கு அபிஷேகம் மட்டும் பெற்றாப்பட்டு போதாது உங்களுடைய வரங்களை அனல் மூட்டுங்கள் இப்ப நீங்க பாருங்க இப்ப இங்க ஒரு எண்பது பேர் நூறு பேர் இருக்கு இந்த நூறு பேர்ல அபிஷேகம் பெற்ற அவ்வளவு இருக்கா இல்லையா லோக்கால சுபிசேஷத்துல அந்த எழுபது பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து பத்தாம் அதிகாரத்துல உங்களுடைய நாமத்துல எங்களுக்கு பிசாசுகளும் என்ன செய்யறது கீழ் படிகிறது, 10, பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து என்றார்கள் அருளப்படாத காலங்கள் பரிசு தாவி அருளப்படாத காலங்கள் அப்ப இது எங்க இப்ப என்ன வேலை செஞ்ச வரங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா விசுவாசமே என்னது ஒரு வரம் அப்ப நமக்கு இந்த வரங்கள்லாம் இருக்குன்னு சொல்றேன் விசுவாசியா மாறின ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்கு வரம் இருக்கு அதுல முக்கியமான வரம் ஏசுவை சொல்லும் வரம் காஸ்பல் சொல்றது போதிக்கும் வரத்தை கத்தர் அவனுக்கு அருள் நமக்கு போதைக்கு வர இருக்கா இப்ப நீங்க எல்லாம் விசுவாசிகள் தானே ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டாசுவை பஸ்ல சொல்லுவீங்களா கல்யாணம் வீட்டில சொல்லுவீங்களா சாவு வீட்டில சொல்லுவீங்களா உங்க நண்பர்கள் மத்தியில சொல்வீங்களா உங்க பிள்ளைகளுக்கு சொல்வீங்களா இயேசுவை பத்தி உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வரம் இருக்கா நம்ம பைபிள் தூக்கிட்டு போக மாட்டோம் ஒயிட் அண்ட் போட மாட்டோம் இயேசுவத்தி சொல்ல மாட்டோம் சத்தமா என்ன சொல்ல மாட்டோம் நம்ம எங்க நமக்குள்ள கத்தோடைய ஆவிய அடக்கி வச்சுட்டோம் வரம்னு சொன்னா அது இருந்தா ஒருத்தன் ஜொலிப்பான் வரம் இருந்த ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சரியான வல்லம வரணும் தெய்வத்தினுடைய சக்தி வரணும் ஒரு சில தங்களுடைய வெளிப்படுத்த மாட்டாங்க அவங்களுக்குள்ளேயே அனல் இருக்கும் ஆனா ஜெவம் டக்கு நடக்கும் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க நமக்குள்ள ஒன்று வினோதமான விசுவாச வாழ்க்கை வாழ கத்தர் நமக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார் ரெண்டாவது கத்துடைய வேலையை செய்ய அபிஷேகம் கொடுத்திருக்கிறார் மூன்றாவது வரங்கள் இந்த அபிஷேகத்தின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது நல்ல அபிஷேகத்தில் நிரம்பும் போது தீர்க்க வரும் தரிசனம் வரும் நம்முடைய அந்தரங்கத்தில் கத்தரை வெளிப்படுத்துவார் உணர்த்துவார் நம்மை நாமே சரிப்படுத்துவோம் ஒரு வரம் வந்து ஒரு குணமாக்கும் வரம் இருக்குன்னா ஊருக்கு போய் குணமாக்குறதில்ல வைத்தியனே வைத்தியனே உடனே குணமாக்கி நமக்கு ஒர்க் பண்ணணும் அடுத்த வெளியே வருவார் வர வேலை செய்யணும் ஆவியானவர் இதுக்குதான் நம்ம கொடுத்தார் அடுத்தது யாத்திராமும் முப்பத்தி ஆறு அப்பொழுது பரிசுத்தல திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கத்தர் கற்பித்தபடி மற்ற அனைவரும் செய்யினார்கள்த்தோட நின்று வேலை செஞ்சாங்களே தவிர மெயின் ஆள் யார்தான் கத்தர் கற்பித்தபடி எல்லாம் அபிஷேகம் பெற்ற பிறகு ஆவியானவர் கிளிப்பிடிக்கு தெரியாது அபிஷேகம் பெற்ற பிறகு மனைவி நடத்தக்கூடாது அவர் என்னை தோறும் கத்தர் எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறார் அவரே உனக்கு போதிப்பார் நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது உங்களுக்கு போதிக்கிறது வேற ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பிசினஸ் தலையிடாத கருமம் இது பெரிய காரியம் இது ஊழியக்காரங்களுக்கு கள்ளத்தராசுகம் இது வட்டி இது தெய்வீகம் இல்ல இது கூட சொல்லலாம் நீங்க அபிஷேகத்தில் என்னதுக்கு சொல்லுங்க உங்களுக்கு நீங்க அபிஷேகம் பெற்று நீ பேசுறது தப்புன்னு உனக்கு ஆவியான ஒரு சொல்லி உனக்குள்ள என்ன அபிஷேகம் இருக்கு நீங்க துணிஞ்சு பேசிருவீங்க ஆனா உள்ள விஷயம் இட்டிக்கும் உண்மையை அறியும் உண்மையை அறியும் கருவின்னு ஒரு கருவி வச்சிருக்கான் திருடங்களை வார்த்தையில எவ்வளவு தடுமாற வருதோ அவ்வளவுக்குள்ள என்ன செய்யும் வித்தியாசம் காக்கும் உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் உள்ளத உள்ளதுன்னு சொல்லு இல்லத இல்லன்னு சொல்லு உனக்குள்ள பரிசுத்தாவிருந்தா நீ இத பேசாத இது போகாத இது நடக்காத இதை விடு இத பேச அதை சொல்லலன்னா திருப்பி என்ன அபிஷேகம் சொல்லுங்க கர்த்தர் கற்பித்தபடி எல்லாம் செய்ய தொடங்கினார் அபிஷேகர் தான் போதகரே போய் உட்காரு பாதத்தில் உட்காருச்சு என்ன நான் பண்ணணும் இனி நான் என்னை தாழ்த்தணுமா என்னை உயர்த்தணுமா நான் பேசணுமா பேசக்கூடாதா போகலாமா போகக்கூடாதா தலையிடலாமா தலையிடக்கூடாதா இது தெய்வீகமா இது பரிசுத்தமா இது மாம்சீகமா இது சபைய கொழப்புதா குடும்பத்தை குழப்புதா ஊழியத்த குழப்புதா இது எனக்கு நியாயத்திற்பாயிடுமா எனக்கு சந்ததிய அழிவுக்கு காரணம் நான் ட்ரிச்சில போகும்போது போன வரோம் சண்டே மார்னிங் சர்வீஸ்ல எனக்கு ஒரு டைம் கொடுத்தாங்க திடீர்னு கத்தர சொன்னார் இந்த திருச்சி ரொம்ப என் குடும்பம் என் பிள்ளைங்களை முன்னேறாதது அறிக்கையை சொல்லுங்க ரசிக்கப்படல உன் புருஷன் அது காரணம் யாரு நம்மதான் இன்னைக்கு இருக்கோம் மல்லாக்கப்படுத்துகிட்டே நெஞ்சுட்டே இருக்கோம் துப்பிக்கிட்டே இருக்கோம் எங்க வந்து விழுந்துட்டே இருக்கு நம்ம தான் கற்புள்ள கற்பித்தபடி ஆண்டவர் என்ன சொல்றாரு அது செய்யும் போய் ஏசிட்டு கேக்குறாங்க அவங்களுக்கு திராட்சை குறைவுபட்டு போயிட்டு இருந்து அவர் ஒரு ரைடு விட்டாரு ஸ்திரீயே உனக்கும் எனக்கு என்ன நீ போனோம் கல்யாணம் வீட்டுக்காரன் என்ட்ட வரணும் நீ வராத நீ போன்ட்டாரு ஆனாலும் அந்த அம்மா மெல்ல போய் வேலைக்காரங்களை கூப்பிட்டு என்ன சொல்லிட்டு போச்சு அவர் என்ன சொல்லுகிறாரோ அவர் கற்பிக்கிறபடி செய்யுங்கன்ட்டு இப்ப எல்லாரும் கமெண்ட் யாரும் எதிர்பார்த்து நிக்கிறா இவர் என்ன சொல்லுவாரு அதுதான் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய் வேற எதையாவது செஞ்சு மொத்த சந்ததியும் சாம்பலாயிரப்போகுது எங்கிட்டாவது போய் சபையவே குழப்பி எங்காவது போய் நீங்களே அழிவை தேடிக்காதீங்க கவன ஒரு ஸ்டெப் கூட நீ இன்சு கூட கால் வைக்க கூடாது போகவே கூடாது வீட்டு வீட்டு வெளியே போகாது உட்கார் கத்தர் சொல்லுவார் உன்னை நேசித்தால் நீ தேவன் திட்டத்தின் மத்தியில் இருந்தால் தேவ சித்தத்தின் மத்தியில் இருந்தால் உன்னை கத்தர் நேசிக்கிறார் என்றால் நீ தேவன் தேவனுக்கு துரோகியாய் மாறி பட்சத்தில் நிச்சயமாய் கத்தர் உன் மூலமாய் செய்வாரு உன்னோட இடை படுவார் அதான் சத்தியம் அடுத்ததாக யாத்திராத்துல நான் பார்க்கும் பொழுது முப்பத்தி எட்டு இருபத்தி அப்படியே செஞ்சு 22 குமாரன் எல்லாம் செய்தான் முடிச்சுட்டான் வருது சென்னை போனா அவருக்கு கன்ஃபார்ம் எங்க முடியுது அவருக்கு தெரியுது எங்க அவருக்கு ஓட்ட மதுரையில் முடியுதுங்கிறது கன்ஃபார்ம் அவருக்கு அவருக்கு ஆணி அடிச்ச மாதிரி இருக்கு அதுல மாற்றமே கிடையாது வந்த ஊழியக்காரன் அவ்வளவு ஆசீர்வச்சிட்டார் பேர் பேராசம் சொல்லிட்டாரு ஆசீர்விச்சிட்டார் அவ்வளவு ஊழியக்காரன் விசுவாசி அவ்வளவு ஆசீர்விட்டார் இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் போய் அவர் சேர்ல தூக்கொண்டு உட்கார வச்சு அவர் பிறந்ததுல இருந்து சாட்சி மொத்தத்தை சொல்லி முடிச்சிட்டாரு இதுக்கு பிறகு இன்னொரு பாசல சாகுறாரு இவருக்கு என்ன வருது டிரான்ஸ்பர் வருது நடத்தை பக்கில் படிஞ்சு நான் போறேன் அப்படிங்கிறார் ஆனாலும் அவருக்கு என்னது தனக்கு இங்கே தான் மரணம்ங்கிறது அவருக்கு தெரியும் சர்வீஸ்க்கு போகும்போது சொல்றாரு டிரான்ஸ்பரை பத்தி என்ன செய்யக்கூடாது நீ என் டிரான்ஸ்பரை பத்தி சபையில் பேசாத அன்னைக்கு ரெண்டு தேரா அவங்க எல்லாம் போறாங்க கத்தர் கற்பித்தபடி தான் அவங்க போறாங்க கண்ணை மூணா அவர் அடிக்கடி எங்களுக்கு நான் அங்கே இருக்கும்போது சொல்ற ஊழியக்கார கூட்டத்தில் மேக்சிமம் சொல்றது என்னன்னா எப்போ கூப்பிட்டாலும் நம்ம பேப்பர் எப்படி இருக்கணும் கிளியரா இருக்கணும் இதை தான் சொல்வாரு ஒரு நூறு ட்ரிபாசிட் இருப்பார் நமக்கு லேட்டா வர்றோம் இதெல்லாம் தவறு ஆரைக்கெல்லாம் வந்து உட்கார்ந்து முழங்கால போட்டு நின்று அடி இடிச்சாதான் அடி அடி அடிச்சாதான் தனி செய்யும் அசைம் ஆத்துமாக்கள் வருவாங்க சபைகள் அசைம் ஒன்று நீ ஒரு விசுவாச வினோத வாழ்க்கை வாழ கத்தர் உனக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்துருக்கு ரெண்டாவது கத்தருடைய வேலையை செய்ய கத்தர் உனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் மூணாவது உனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கிறாரு வரம் வந்து ஒரு ஸ்பெஷல் கிப்ட் அது ஸ்பெஷல் இந்த மெடிக்கல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க அதே மாதிரி எதுக்கு உனக்கு உங்களுக்கு வரம் கொடுக்குறாரு ஒருவேளை உங்க வாழ்க்கையில பிசாசின் போராட்டம் ஜாஸ்தியா இருக்கலாம் சென்னையில ஒரு அம்மா இருக்காங்க அவங்க வேற சர்ச்சை நடத்துறாங்க அவங்க பயங்கர சைவனிலிருந்து அபிஷேகம் பெற்ற பிறகு இவங்களுக்கு கொடுத்த வரமே இதுதான் பிசாசை துரத்துவதுதான் செய்வன எடுக்கிறது தான் இவங்களுடைய வரம் ஏன்னா இவங்களுக்கு மறுபடியும் செய்வனை வச்சு அதை ஒர்க் பண்ணக்கூடாதுங்கிறது கத்திரி நிரப்புற அதுபோல உங்களுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கும் ஒரு வெளிப்பாடா இருக்கும் ஒரு தீர்க்க தரிசனமா இருக்கும் இதெல்லாம் உங்களுக்காக தேவன் கொடுக்கிற ஒரு தன்மை அது உங்களுக்குள்ள நிரம்பி வழியும் போது மற்றவங்களுக்கு அடுத்ததாக கத்தர் கற்பித்தபடி செய்யத்தான் இந்த அபிஷேகம் கத்தர் கற்பித்தபடியெல்லாம் செய்து முடிக்கத்தான் இந்த அபிஷேகம் சும்மா கேட்கறது பிரசங்க கேட்கறதில்ல அதை துவக்கணும் வாழ்க்கையில பிரசங்க கேட்கறதில்ல அதை செய்த நிசைணும் முடிக்கணும் ஏசு சிறுவேல தொங்கிட்டு போது கூட சொன்னார் எல்லாம் எல்லாம் முடிந்தது சத்தமா சொல்லுங்க கத்தருடைய நிழலில் நிற்பவன் பரவாயில்ல நான் இதே இடத்துல பிரசங்கம் பண்ண அவர் ஞாபகத்துல வச்சிருக்கிறார் ஒருவேளை அதுக்கு முன்னாலேயும் தெரிஞ்சிருக்கலாம் நான் இதே இடத்துல பிரசங்கம் பண்ணேன் ஏற்றி சொல்றா என்ன பண்றது வாதி உண்டுமம் உண்டு வாழ்க்கையில நிந்தை உண்டு வாழ்க்கையில அவமானம் உண்டு வாழ்க்கையில வீண் பழிகள் உண்டு வாழ்க்கையில ஒவ்வொரு வயசுலயும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் உண்டு வாழ்க்கையில ஊழியத்தில் ஒவ்வொரு பாதைகள் உண்டு ஒருத்தனுக்கு அத்தாக்காரு எத்தாக்காருமான மறைவில இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் அங்க வந்து தங்கிடணும் நீ எங்க போனாலும் சரி விசாசங்களை வேற ரூட்ல கொண்டு போவான் மனுஷன் வேற ரூட்ல கொண்டு போவான் நீ உன்னுடைய போவே எங்கருண்டு சேர்ந்துரு தேவண்ட நிதலில் வந்து நில்லு அப்பதான் எல்லாரும் கண்களை மூடுவோம் கத்தர் நமக்கு அபிஷேகம் கொடுத்ததின் நோக்கத்தை இந்த மாலை வேளையில ஒன்று கூட நினைப்பூட்டி இருக்கிறார் வினோத வாழ்க்கை விசுவாச வாழ்க்கைக்கு புரியாது பிள்ளைகளுக்கு புரியாது உன் கூட ஊழியம் செய்யறவங்களுக்கே புரியாது சீகோனின் தரிசனம் உள்ளவங்களுக்கே உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஊழியத்தின் தன்மை புரியாது ஒரு விசுவாச வாழ்க்கை வினோத வாழ்க்கை வாழ்ந்து காட்டணும் எல்லாரும் கண்களும் போடுவோம் கொஞ்ச நேரம் முடிந்த முழங்கால் போடுங்க கத்தாவை நான் அபிஷேகம் பெற்று இந்த விசுவாச வினோத வாழ்க்கையை கரெக்டான அடி எடுத்து வைக்கல கத்தாவே அதனால இந்த விசுவாச வாழ்க்கையில நான் தடுமாறிட்டேன் சறுக்கிட்டேன் விழுந்துட்டேன் என மன்னியும் ஆனாலும் உங்களுடைய அபிஷேகத்தை கத்திய வேலையை நான் உண்மையாய் செய்யவில்லை கத்திய வேலையை அசதியாய் செய்து விட்டேன் கத்திய வேலை மினக்கட்டு போக வைத்து விட்டேன் என்னை நம்பி கொடுத்த அபிஷேகத்துக்கு நான் செயல்படவில்லை என்ன மன்னியோம் கொஞ்ச நேரம் தான் நீங்க எல்லாம் அபிஷேகத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா போதும் மறுபடியும் நில இந்த கூட்டம் முடிவுக்குள்ள வந்துடுங்க வேலையின் நிமித்தம் பிள்ளைகள் நிமித்தம் நிந்தைகள் நிமித்தம் வாழ்க்கையில ஊழியங்களில் போற பாதைகள் நிமித்தம் அபிஷேகத்தின் சரியான விதத்தில் கத்தர் கற்பித்தபடி செய்ய தொடங்கினாயா அபிஷேகத்தின் மூலமாய் கத்தர் சொன்ன வேலையை செய்து மூடித்தாயா வரங்களை புதைத்து வைத்தவர்கள் வெளியே இடுங்கள் தீர்ப்புக்கு முன்பாக எடுத்து உபயோகப்படுத்துங்கள் வரங்களை புதைத்து போட்டதற்கு நியாய தீர்ப்பு வருகிறதற்கு முன்பாக அபிஷேகத்தின் வரங்களை வெளியே கொண்டு நீ செய்வது நீ பேசுவது நீ தேவைட்டோம்ன வேலைகள் மரத்தினால் வேலை செய்ய எல்லா வேலைகளையும் யூகித்து செய்ய ஞானம் அறிவு புத்தி அவனுக்கு உண்டாக உன்னுடைய நிழலில் நிற்கத்தக்கதாக வரத்தினாலும் ஏற்கற்பித்தபடியெல்லாம் செய்யவும் செய்து முடிக்கவும் அவனை தேவாவினால் நிரப்பினது போல அந்த பிரச்சனைகளை நிரப்பினது போல என்னையும் என் குடும்பத்தையும் நிரப்பும் என்று எத்தனை பேர் கேட்க போகிறீர்கள் எத்தனை ஊழியர்களுக்கு அந்த அபிஷேகம் வேணும் ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவர்கள் தான் ஆனால் அந்த தேவனுடைய மனிதன் மேல இருந்த அந்த வல்லமை அவன் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம் வெளியே தெரியாது போராட்டங்கள் இருக்கலாம் வெளியே தெரியாது வாக்குவாதங்கள் கிடையாது பிரச்சனைகள் கிடையாது குற்றச்சாட்டுகள் கிடையாது போராட்டங்கள் கிடையாது கத்தடைய வேலையை செய்யணும் கத்துடைய வேலையை செய்யணும் நிரப்பி அவன் மூலமாக மகிமையான வேலைகளை செய்தவர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தாரும் என்னையும் தேவாவினால் நிரப்பும் எல்லாரும் நிரப்பட்டும் ஒரு அபிஷேகம் இறங்கி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நிலப்பட்டு உங்கள அனை உங்கள அநேக இருக்கு நல்ல அபிஷேகம் இருக்கு அத எப்படி வர்ணிக்கிறது சொல்ல தெரியல சரியான அபிஷேகம் இருக்கு ஒரு சில பிரதர்ஸ் மேலயும் ஒரு சில சகோதரி மேலயும் நல்ல அக்கனி அபிஷேகம் இருக்கு பட் நீங்க வந்து வாழ்க்கையில பல சுழற்சிகள் சிக்கி எதையோ நினைச்சு எதையோ யோசிச்சு அதையும் இதையும் குழப்பி உங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த அபிஷேகத்தை அவிச்சிட்டீங்க இன்னைக்குடி நிழலுக்குள்ள சங்காரங்கள் அம்புகள் இவைகளுக்கெல்லாம் நீ தப்போ முக்காந்து போட்டு தப்பி போய் நினைக்காத சரியான ஒரு அபிஷேகத்துக்குள்ள கொண்டு வந்துருவார் பயன்படுத்த சும்பரேட் பண்றான்னு ஆவியான யோசிக்க மாட்டேன் தோத்திரம் எதையும் பத்தி கவலைப்பட மாட்டேன் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் அபிஷேகத்துக்கு இறங்குள்ள இந்த கூட்டத்தில் வந்து எல்லாரும் நீங்கள் நிழலுக்குள்ள வந்துடுங்க எதையாவது நினைச்சிட்டு டைம் வெளியே போயிடாதீங்க கூட்டம் முடிய போது நீ தேவனுடைய நிழல வந்தீங்கன்னா அம்புகள் உண்மேல் பாயாது வேடனுடைய கண்ணிக்கு நீ தப்பு வைக்கப்படுவாய் சங்கார வல்ல நீ தப்பு வைக்கப்படுவாய் அதுக்கு அபிஷேகம் கொடுக்க உன்னோடு போராடி கொண்டிருக்கிறார் நல்ல அபிஷேகத்துக்கு இடங்குடு வேற அந்நிய சிந்தனை வேண்டாம் சரியான அபிஷேகம் உன்னை தேவைய நலனுக்குள்ள தூக்கிக் கொண்டு வளர்த்து ஆமா அன்றைக்கு கரத்தையும்த்தின் மனைவியின் கரத்தையும் கரங்களையும் நிலையில் கொண்டு மாலை வேளையை போராடி கொண்டிருக்கிறது நேசிக்கிறார் உன் பிள்ளைகளை நேசிக்கிறார் உன் சந்ததியை நேசிக்கிறார் உன்னை உன் குடும்பத்தையும் தப்புவித்து நிழலுக்குள் மறைக்க விரும்புகிறார் பெற்று பாக்கியில் ஒரு மனிதன் தங்குவது தந்திருக்கிறார் பெற்றுக் கொண்டீர்கள் வர உயர் மறைவில் கீரவர் சர்வ வல்லவரின் இழலில் தங்குவானிது பரமசிலா கியமே சர்வ வல்லவரின் இழலில் தங்குவானு பரமசிலா கியமே அவச மோசா உன்னத மாநாடு தன்வாரி பரமசிலா கியமே வல்ல ஒரு நிழல உதவசிலாக தாம் சிறால் மூடுவார் அவசேட்டை வேறக்காலம் தான் மூடுவார் அவசே டயங்கள் ஆம் எத்தனை பேர் பரிசுத்தாவின் நிறைவினால் மாலை வேளையில் தேவண்டில் வந்து திரும்பி வந்து சரணடைய புகுந்து கொள்ள கத்திரனை உடைய நிழலில் வந்து நிக்கட்டும் சுவாமி குடும்பங்கள் நிழல்ல வந்து தங்கட்டும் ஊழியர்கள் உண்முடைய நிழலில் வந்து நிக்கட்டும் எத்தனை பேருக்கு அந்த கிருமை கிடைத்தது விசுவாசத்தில் அல்ல பெரியவர்களே உண்மையாய் நான் அபிஷேகத்தில் அதை அனுபவித்தோயா வாழ்க்கை நிழலில் வந்து தங்கிவிட வேண்டாம் ஒன்று கூட தேவன் தம்முடைய ஆவியினால் நம்ம நிரப்பனின் நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தபடினால ஸ்தோத்ரம் கத்தருக்காக ஒரு வினோதமான விசுவாச தெய்வீக வாழ்க்கை வாழும் முடியாக நமக்கு அபிஷேகம் அபிஷேகம் கத்தர் கற்பித்தார் நமக்கு அபிஷேகம் கொடுத்தது நோக்கத்தை அவர் வெளிப்படுத்தி கொடுத்தபடினால எப்படி ஆயினும் இந்த நாட்கள்ல கத்திய நல்ல தங்கி எல்லா தீங்குகளுக்கு விலைக்கு பாதுகாக்கப்பட்டு அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா மகிமையும் அவருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஜோ